வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் பட்டாபிடேக படலம் மற்ற அவ்வீர மகேந்திரம் நண்ணியே உற்று நாடி அவ்வும் பர்த்தம் கம்மியன் கற்ற பிஞ்சை விந்து களிப்பூரி நீடு தன் கோயிலை நன்னினான் நண்ணுகின்ற உழிநான்முகனாதியாம் விண்ணுளோர்கள் வியன்முடி சூட்டுதும் அண்ணலுக்கு என்று அவற்றிற்கு வேண்டிய எண்கில் பல் பொருள் யாவும் உய்தாரரோ கோவில் நண்ணிய கொற்றவன் மற்றொரு தாவில் பீடிகை தன்னிசை வைகியே மாவுலாவியமால் கடல் தென் புனல் தேவராட்ட சிறப்புடன் நாடினான் ஆடியம்பொனின் நாடை உடிய மலர் சூடி ஒண்கலன் தூயன பூண்டு பின் பீடு சேர்த்தரு பின்னவர் பால் வர நீடு காதல் நிறுதற்புகழ்வே நிகரிலாத நிருதற்கிரை தொழ புகருமா முனிவோரும் புகழ்ந்திட மிக நடுங்கிய விண்ணவர் போற்றிட மகபதிக்கு மனம் தளர்வேய்தவே வந்து சீய மணித்த விசேரினன் அந்த வெள்ளையில் அச்சுதற்காமெனும் இந்திரத் திருமாமுடியேந்தியே நான் முகன் சூட்டினான் கண்டு தானவர் காசிபன் காதலன் புண்டரீகப் பொலன் கழல் தாழ்ந்துழா அண்டவொடா மகிழ்வால் அடும் தேரலை உண்டு உளாரின் உளம் களிப்பெய்தினார் அன்னவேளை அமரர் முனிவர்கள் பொன்னவானரும் போது கரம் கொடே மன்னர் மன்னன் மணிமுடியின் மிசை முன்னி முறை முறை வீசினார் பாங்குரு தவிஷின் பாலில் துணைவர் பங்கையன் மால் தம்மை இங்கு இனிது இருத்தீரனை இருந்தனர் ஏவலாலே ஓங்கிய மகவான் கொண்டான் களாசி ஒன்னிதியின் கோமான் தாங்கினன் அடைப்பை மற்ற சமீரனர் கவறி கொண்டார் நிருதர்த்தம் குருசில்லான நெடும் தகை உடைவாள் கொண்டான் பருதியும் மதியும் அம் கண் பனிக்குடை நிழற்றி நின்றார் வருணனும் மகாரும் ஆலவட்டம் வீசினர் யாழ்வல்ல கருடர் கந்தருவர் சித்தர் கானமங்கு இசையானின்ற முத்தலை அயில் வேல் ஏந்தி முறை நெறியாற்றும் கூற்று மெய்த்தழல் கடவுள் தானும் வேத்திரம் ஏந்தி யாண்டும் எத்திரத்தவரும் நீங்க எரிவிழி தீடியினாத்து பத்தியின் நிறுவிச் சூரன் பல் புகழ் பரவி என்போன் கோடிக மது கை கொண்டான் இருமை குறவர் தாமும் எல்லை தேர் முனிவர் யாரும் திரை கெழு கங்கைத் தூணீர் செம்பொனங் கலசம் சேர்த்து துருவையின் மறையால் வாங்கி துவலைத் தூர்த்து ஆசி சொற்ற அரம்பை, மேனகையே மிக்க உறுப்பசி ஆதியாகி வரம்பு அரும் அமரர் மாதர் வரன்முறை விதியின் நாடி நரம்பு இயல் சுருதி பாடல் ஈயத்தொடுபடிந்து நண்ணி திறம்பையில் நடனம் மூன்றும் செவ்விதில் புரியலுற்றார் இத்திரம் அமரர் யாரும் ஏனைய தாமும் ஈண்டி தத்த மது உரிமை தன்னை தவானெறி தலை கொண்டாற்ற மைத்தகு சூரபன்மன் வடங்கலம் தபிசின் மீதே மேய்த்திரு நிகழ மன்னிப் பின்னிவை விளம்பல் குற்றா